அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் ஆழ்வாரை இடிக்கும் துணையாரை யாரே கெடுக்கும் தகையம யாரே கெடுக்கும் தகைமையவர் அப்படின்னு நம்ம ரீ பண்ணிக்கலாம் பிரிச்சு புரிஞ்சுக்கணும் அதாவது ஆட்சி செய்கின்றவரை அவருடைய குற்றத்தை பார்த்து இதில் நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி உரிமையோட சமூக நன்மைக்காக நம்மளை இடித்து புரியற மாதிரி நமக்கு சொல்லக்கூடிய துணை உடையவர் அந்த பெரியவர்கள் அவர்களை உடையவர்கள் பெரிய வயசில் தான் பெரியவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அறிவிலும் சமூகத்தினுடைய நன்மையிலும் அக்கறையுடைய பெரியவர்கள் இங்கே வயது பெரியவர்கள்ங்கிறது பொதுவான அர்த்தம் இருந்தாலும் இந்த அறிவிலும் சமூக நன்மையிலும் அக்கறையுடைய அவர்களை துணையார் அப்படிங்குறோம் இது பெரியாரை துணைக்கோடல் தானே ஆகையினால ஆழ்வாரை இடிக்கும் துணையாரை ரொம்ப எளிமையான குரல் தான் புரிஞ்சுக்கலாம் யாரே கெடுக்கும் தகைமையவர் அவங்கள யார் கெடுக்க முடியும் ஒருத்தரும் கஷ்டம் கொடுக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு பெரியவங்களுடைய பலம் அறிவிலும் அனுபவத்திலும் மேலும் சமூக நன்மையிலும் பெரும் அக்கறை கொண்டிருக்கக்கூடியவர்களை துணையாக கொண்டிருக்கிற ராஜாவுக்கு யாரும் தான் அவங்களை கஷ்டப்படுத்த முடிய முடியாது அர்த்தம் இன்னும் தெளிவான தமிழ சொல்ல குற்றம் நிகழ்கிற காலத்தில் அரசருக்கு அவருடைய குற்றத்தை எடுத்துக்காட்டி வற்புறுத்தி தடுத்து நல்ல வழியில் அரசாட்சி பண்றதுக்கு உதவி செய்யக்கூடிய பெரியவர்களுடைய துணையை உடைய அரசருக்கு யார்தான் என்ன தீமை செய்து விட முடியும் ஒருவராலும் ஒரு தீமையும் செய்துவிட முடியாதுங்கிறது கருத்து இடித்துறைக்கும் மனப்பான்மை கூட இருக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும் அவர்களுக்கு சமூகத்தின் மீது பெரும் அக்கறை இருக்க வேண்டும் மக்கள் நன்மையிலே உள்ளார்ந்த ஆர்வம் இருக்க வேண்டும் அரசருடைய கோபத்துக்கோ தண்டனைக்கோ பயப்படாமல் குற்றங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி ஒரு குணம் ரொம்ப அரிது நமக்கே அப்படி வம்பு அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது அப்படிப்பட்டவங்களை துணையாக வச்சுக்க வேண்டிய அவசியம் அரசருக்கும் உண்டு ஏன்னால் யாருமே நூற்றுக்கு நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது நூற்றுக்கு நூறு சதவீதம் முழுமையாக சரியானவராக இருக்கிறதுங்கிறது நடக்காது அப்போ யாராவது நம்ம தவறு செஞ்சால் கூட நம்மளை திருத்தறத்துக்கு ஒருத்தர் வேணும் நட்புங்கிற அதிகாரத்துலேயே நம்ம இதை படிக்கலாம் ஆனால் இந்த அரசருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை சொல்கிறவர்கள் பெரியவங்கள்லாம் கூட எப்போவுமே இருக்கணும் ஏன்னா அரசாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இது முடியாட்சி மனசில் வச்சு சொல்லக்கூடிய கருத்து சில இதெல்லாம் இருக்குது இல்லை நம்ம குடியாட்சி அதாவது ஜனநாயக நாடு மக்கள் ஆட்சி அப்படின்லாம் எதா இருந்தாலும் சரி மக்களுடைய நன்மையை மக்களாலேயே கூட புரிஞ்சுக்க முடியுமான்னு சந்தேகம் தான் மக்களுக்கு எது நீண்டகால நன்மையை கொடுக்குமோ அதை சொல்லக்கூடிய பெரியவர்கள் அரசர்கள் கூட இருக்கத்தான் வேணும் அப்படிப்பட்ட பெரியவர்கள் துணையாக இருந்து விட்டால் அரசருக்கு எந்த காலத்திலேயும் ஒரு ஆபத்தும் ஏற்படாது அப்படிங்குறதா இந்த குரலில் சொல்லப்படுற விஷயம் இடிக்கும் துணையார் அப்படிங்கிறதுக்கு தக்க புத்திமதிகளை வற்புறுத்தி கூறும் நல்ல நட்பாளர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அரசர்கிட்ட இடிச்சு சொல்றவர் இடிச்சதுங்கன்னா அர்த்தம்னா இது தப்பு அப்படின்னு உறுதியாக பேசுகிறவர் இது செய்யக்கூடாது இது நல்லது தான் செய்யணும்னாம இதில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறார்லையே அவரை தான் இடிச்சு சொல்கிறவருங்கிறோம் இனிமையாக இச்சகம் பேசி சும்மா ராஜாவுக்கு திருப்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி மீன் யார் இருக்கா அப்படின்னு ஸ்துதி பண்ணி நளினமாக நடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க தொல்காப்பியம் சொல்கிறது இடித்து வரை நிறுத்தலும் அவரதாகும் கிழவனும் கிழத்தியும் அவர் வரை நிற்றலின் தொல்காப்பியம் கற்பு பதினாலு அதாவது இதனுடைய பொருள் நெறிமுறைகளை வற்புறுத்தி சொல்லி நல்ல வழியில் தலைவரை நிலைநிறுத்தக்கூடிய வல்லமை உடையவர் அறநலமுடைய பெரியோர்களே என்று தொல்காப்பியர் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் ஒப்பிட்டு பார்க்கலாம் நம்ம எழுநூத்தி எண்பத்தி நாலாவது குரல் நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டுன்னு சொல்கிறார் அங்கே நட்பு பண்ணுறதுங்கிறது ஒருவரோட ஒருவர் சிரித்து மகிழ்கிறதுக்காக இல்லை நண்பர் நெறிகடந்து போகிறபோது முற்பட்டு சென்று இடித்துரைப்பதற்காகும் அப்படின்னு அர்த்தம் நட்டல் என்பது நகுதற் பொருடன்று ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது சும்மா சிரித்து விளையாடுறதுக்கு இல்லை மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு அதாவது வரம்பை மீறி நண்பன் போகும்போது அறத்தை மீறி போறபோது மேற் சென்று முன்னாடி நின்று நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்றதுக்குள்ள நட்பு தான் நமக்கு வேணும் என்று அந்த குரலில் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் கம்பராமாயணத்தில் ஒரு மேற்கோளும் பார்க்கலாம் நாம சுந்தரகாண்டத்தில் நாலு ஐம்பத்தொம்பதுல சொல்லுகிறார் கம்பர் பிரான் கடிக்கும் வல்லறவும் கேட்கும் மந்திரம் கழிக்கின்றோஜை அடுக்கும் ஈது அடாதென்று ஆன்ற ஏதுவோடு அறிவு காட்டி இடிக்குனர் இல்லை உள்ளார் எண்ணிதெண்ணி உன்னை முடிக்குனர் என்றபோது முடிவன்றி முடிவது உண்டோ சீதாதேவி தங்கிட்ட வந்த ராவணன்கிட்ட இப்படி எழி இகழ்ந்து பேசுகிறார் இடிக்குனர் இல்லை என்று பெரியாரை துணை கொள்ளாமல் வெறிகொண்டு நிற்கின்ற அவனுடைய விபரீத நிலையை பற்றி சீதாதேவி இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் அதாவது உனக்கு கூட இருந்து உனக்கு எடுத்து சொல்றதுக்கு இடிச்சு சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற கருத்தை சீதாதேவி சொல்லியிருக்கிறாள் பதவரை பார்க்கலாம் இடிக்கும் ஒருவன் தவறு செய்யும் பொழுது அவனை நெருங்கி வெகுண்டு அறிவுரை கூறுகின்ற துணையாரை பெரியவர்களை துணையாக கொண்டவரை ஆழ்வாரை இத்தகைய பெரியவர்கள் மிக தேவையானவர்கள் என கருதி அரசாழ்பவரை கெடுக்கும் கெடுக்கின்ற தகைமையவர் ஆற்றல் உடையவர் யார் யார் இருக்கிறார்கள் ஒருவரும் இல்லை என்பது கருத்து ஒருவன் தவறு செய்யும் பொழுது அவனை நெருங்கி வெகுண்டு அதாவது கோவித்து அறிவுரை கூறும் பெரியவர்களை துணையாக கொண்டிருப்பவரை இத்தகைய பெரியவர்கள் நமக்கு மிகத் தேவையானவர்கள் என கருதி அரசாழ்பவரை கெடுக்கும் ஆற்றல் உடையவர்கள் யார் இருக்கிறார்கள் ஒருவரும் இல்லை என்பதுதான் கருத்து இதான் பொழிப்புரை இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகைமையவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்